பிஸ்மில்லாஹிர்மன் அனசிபனோ நதுர் ரதுலாஹ் வன்ஹு அவர்களின் வீர மரணம் ஹசரத் அனசிபுனோ நதுர் ரதுலாஹ் வன்ஹு அவர்கள் பதரு போரில் கலந்து கொள்ள முடியாது போய்விட்ட ஒரு சஹாபியாவார் இதனால் கவலை கொண்ட அவர்கள் தன் நப்சை நோக்கி இஸ்லாத்தின் மகத்துவமிக்க முதற் போரில் நீ கலந்து கொள்ளாமல் இருந்துவிட்டாயே என்று பழித்து கொண்டே இருந்தார்கள் மற்றொரு முறை போர் சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அதில் முழுமையாக பங்கு கொள்ள வேண்டும் என ஆவல் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் திடீரென உகது போர் நிகழ்ந்தது அதில் இவர்கள் மிக்க வீர கலந்து கொண்டார்கள் உகது போரில் ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி ஏற்பட்டது இறுதியில் தவற்றின் காரணத்தால் முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டுவிட்டது அதாவது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சில சகாபாக்களை குறிப்பிட்ட ஓரிடத்தில் நிற்கச் செய்து இவ்விடத்தில் எதிரிகள் ஊடுருவி தாக்கும் சூழ்நிலை இருப்பதால் நான் கூறும் வரை இவ்விடத்தை விட்டு அகலக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார்கள் ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி ஏற்பட்டு காஃபிர்கள் புறமுதுகிட்டு ஓட ஆரம்பித்த நேரத்தில் இதனை பார்த்த அந்த காவல் வீரர்கள் போர் முடிந்துவிட்டது புறமுதுகிட்டு ஓடுகின்ற காபிர்களை மேலும் விரட்டி அடித்து அவர்கள் விட்டு சென்றுள்ள பொருட்களை திரட்டலாம் என்ற எண்ணத்தில் தாங்கள் நின்றிருந்த இடத்தை விட்டு போர்க்களம் வந்துவிட்டனர் அக்காவல் வீரர்களுக்கு தலைவராக இருந்த சஹாபி அவர்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தாம் கூறும் வரை இவ்விடத்தை விட்டு அகலக்கூடாது என்று கூறியிருப்பதால் நீங்கள் இங்கிருந்து செல்லாதீர்கள் என்று தடுத்தார்கள் எனினும் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் கட்டளை போர் நடக்கும் நேரத்திற்கு மட்டும்தான் என்று எண்ணிய அவர்கள் அவ்விடத்தை விட்டு அகன்று போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்தனர் புறமுதுகிட்டு ஓடிய காஃபிர்கள் அவ்விடம் காலியாக இருப்பதைக் கண்டு அவ்வழியாக திடீரென வந்து மீண்டும் முஸ்லிம்களை தாக்க ஆரம்பித்தனர் சிந்தனையற்றிருந்த முஸ்லிம்கள் எதிர்பாராத இந்த திடீர் தாக்குதலினால் தோல்வியடைந்து இரு புறங்களிலும் காஃபிர்கள் சூழ நடுவில் அகப்பட்டு கொண்டு நிலை குலைந்து அங்குமெங்கும் சிதறி ஓட ஆரம்பித்தனர் இந்த நேரத்தில் அனசிபனு நவர் ரது அல்லாஹு வண்குபவர்கள் தமக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த மற்றொரு சஹாபி சாதுபுனு முத் ரது அல்லாஹு வண்குவர்களிடம் சாதே எங்கு செல்கிறீர் அல்லாஹுவின் மீது ஆணையாக மலையிலிருந்து சொர்க்கத்தின் நறுமணம் வந்து கொண்டிருக்கிறதே என்று கூறியவாறு கையில் உருவிய வாளுடன் காஃபிர்கள் கூட்டத்தில் நுழைந்தவர்கள் திரும்பி வரவே இல்லை இஸ்லாத்திற்காக ஷஹாதத் என்ற வீர மரணம் எழுதிய அப்புனிதரின் உடல் சல்லடை போன்று இருந்தது வாளினாலும் அம்பினாலும் தாக்கப்பட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் அதில் இருந்தன அந்நாரின் சகோதரி அவர்களுடைய கை விரல் நுனிகளின் மூலம் அவர்களை அடையாளம் கண்டுபிடித்தார்கள் எந்த மனிதர் தூய எண்ணத்துடனும் உண்மையான தேட்டத்துடனும் அல்லாஹு தாலாவின் சேவையில் ஈடுபடுகிறாரோ அவருக்கு உலகிலேயே சொர்க்கத்தின் சுவை தெரிய ஆரம்பித்து விடுகிறது ஹசரத் அனஸ் இப்னோ நதுர் ரதியு அன்ஹு அவர்கள் உலக சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டார்கள் ஹசரத் மௌலானா ஷா அப்துல் ரஹீம் ராய்ப்பூரி ரஹமதுல்லாஹி அலஹி அவர்கள் சொர்க்கத்தின் இனிமை வந்து கொண்டிருக்கிறது என்று கூறுவார்கள் என்பதாக அன்னாரின் நம்பிக்கைக்குரிய பணியாளர் ஒருவர் கூற நான் கேள்விப்பட்டுள்ளேன் ரமலானின் சிறப்புகள் என்ற நூலிலும் இதனை எழுதியுள்ளேன்